சச்சிதானய விஷோத்தியேதவே नमो நமோ வேதாந்திய बुद्धि वन्दे, குரவே புசாட்சிணே கிருஷ்ணாய் சுவோக்கி ரஜாஸூர் புருஷோத்தம சேர நோ சகசிரம் நருச்சியை சுசந்தமா விதவி सत्कर्ता सत्कृत साधु जो नारायण नर फुस््रीन पड़िया सैडमें सुप्रसाद प्रसन्नात्वदृग्वु சத்கர்ா சத்கிருத்தாது ஜன்னோர்நாராயணோ நர சுசாத பிரசன்னாத்மா விஸ்வத விஸ்வபுக்கு விபு சத்கர்த்தா சத்கிருத்தாது ஜன்னுக்கு அர்த்தம் சொல்லின்னு இருந்தோம் அதோட கடைசி வகுப்பு பூர்த்தியாச்சு இப்போ ஜன்னுஹுங்கிற சப்தத்துக்கு ஜனானு சம்ஹார சமய அபன்ஹுத்தே அபனுயத் அபனயத்தி இத்தி ஜன்னுஹு சம்ஹார சமயன்னா இந்த பிரபஞ்சத்தை ஒடுக்கிற போது இந்த பிரபஞ்சத்தை ஒடுக்கிற போது அபன்ஹுத்தே ஜீவர்களுடைய சரீரம் எல்லாருடைய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஷரீரத்தையும் ஒடுக்கிறது ஒடுக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறார் எல்லோரையும் நீக்கிறாருன்னு அர்த்தம் ஜனான் அபனயதி இது ஜன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று அவிதுஷா ஜஹாதி அப்படின்னு இன்னொரு அர்த்தம் அவிதுஷா ஜஹாதி இது ஜன்னு எல்லாத்தையும் தனியாக போட்டுக்கணும் அவிதுஷான்னு சொன்னன்னா அஜானியை அஜானிகளை என்ன அறியா அறியாதவர்களுக்கு அவர் விளங்குறதில்லை ஜஹாத்தின்னா நிஜமாகவே அவர் இது பண்ணுறதில்லை மாணிக்க வாசகர் சொல்லுவார் உன்னை அறியாதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்பார் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே அது மாதிரி அவிதுஷா ஜஹாத்தி அர்த்தம் அவிதுஷஹா ஜஹாத்தின்னு சொன்னால் அஜானிகளால் ஒதுக்கப்படுகிறவர் ஏத்திஷ்டெல்லாம் என்ன சொல்கிறான் அதெல்லாம் கடவுளாம் கிடையாது அப்படிங்கிற கடவுள் வந்து இல்லைன்னு அறியாமையில் இருப்பவர்களால் ஒதுக்கப்படுபவர் எப்படி அர்த்தம் பாருங்க அறியாமையில் அறியாமையில் அறியாமையில் இருப்பவர்களால் ஒதுக்கப்படுபவர் கடவுள் அவங்க ஏற்றுக்கிறது அப்படிப்பட்டவராக அவர் இருக்கார் கடவுள் இல்லைன்னு சொன்னால் இல்லைங்கிறதுக்கு பொருள் என்ன கடவுள் இல்லைங்கிறதுக்கு பொருளாக இறைவன் இருக்கிறார் அதுதான் அந்த கா அந்த சினிமா பாட்டு ஒன்று வந்தது இல்லை என்றால் இல்லை உண்டு என்றால் உண்டு தெய்வம் என்ன உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி பின் தூங்கி கிடப்பது மீதினா அதுமாதிரி தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் வெறும் சிலை தான் உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை இது வந்து சொல்லிவிட்டோமே அதனால் அவிதுஷா ஜஹாதி அப்படியும் ஒரு அர்த்தம் பண்ணுறாங்க அப்புறம் இங்கே அது மாத்திரம் இல்லை பக்தானு பரம்பதம் இந்த ஜஹாத்திங்கிறத ஜன்னுஹுங்கிறது ரெண்டு அர்த்தம் ஜகாரங்கிறது ஜஹாத்திங்கிறது எடுத்துக்கிறது ஜஹ் ஜஹ்னுஹு அப்படின்னு இருக்குது அந்த ஜஹ்னுஹுங்கிறதுல ஜ அது படிக்கிற போது உச்சரிக்கிற போது ஜன்னுஹு அப்படிதான் உச்சரிப்போம் பிரம்ம ஹகாரம் போட்டு மகாரம் போட்டால் கூட பிரம்ம வன்னி ஆனால் வந்து சில பேர் சம்பிரதாயம் அதெல்லாம் வஹ்னிஹி அப்படின்பா பிரஹ்மா சொல்லுவார் அப்படி ஒரு குரூப் இருக்குது ப்ரஹ்மா பிராக்மா அப்படின்னு சாமன் சொல்கிறவா இருக்கா அப்போ பிரம்மாங்கிறத பிரஹ்மா சொல்கிறது வன்னிங்கிறது வஹ்னிஹிங்கிறது அதே மாதிரி ஜன்னுஹுங்கிறத ஜஹ்னுஹு அப்படின்னா எப்படி இருக்கும் ஆக அதில் வந்து ஜஹா அப்புறம்னு இருக்குது அதை பிரிக்கலர் ஜஹாத்தி நயத்தி ஜஹாத்தி நயதி பக்தானு நயத்தி அஜ்ஞானிகளை ஒதுக்குகிறார் பக்தர்களை பரமபதத்திற்கு அழைத்து செல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுளை சார்ந்திருக்கிறவனுக்கு இன்பம் கிடைக்கிறது கடவுளை சார்ந்திராதவனுக்கு இன்பம் இல்லை அவ்வளோதான் இறைவனை சார்ந்திருப்பவனுக்கு இன்பமே வடிவான இறைவனை சார்ந்திருப்பவனுக்கு இன்பமாகவே இறைவன் உணரப்படுகிறார் அவ்வளோதான் இன்பமே வடிவான இறைவனை சார்ந்திருப்பவர்களுக்கு இன்பமே வடிவான இறைவன் இன்பமாகவே உணரப்படுகிறார் அதே அது மாத்திரம் இல்லை அதுதான் இங்கே சொல்ற அவிதுஷா ஜகாதி ஆனால் இறைவனை சார்ந்திருக்காதவர்களுக்கு இறைவன் இந்த இன்பம் இல்லை அவன் என்னென்னா அர்த்த அர்த்தானந்தகா காமானந்தாக அர்த்தம் பொருளில் இன்பம் தூய்பவன் அவன் பொருள் இன்பவாதி எல்லாம் நிறைய சாமான்கள்லாம் வச்சுரு பொருளியல் இன்பம் அப்புறம் என்னதுன்னா புல புலன் இன்பம் காமம் எல்லாம் நாக்கு இதெல்லாம் எஸ்டது பொருள்னால் என்ன முதல்ல ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் அதை என்ஜாய் பண்ணணுமே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது முதல்ல சம்பாதிக்கிறது அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை அனுபவிக்கணுமே டிவி வாங்கி வைக்கிறது ஒன்று அந்த டிவியை போட்டு போட்டு பார்க்குறது இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்று அப்புறம் வந்து அவளோட சந்தோஷமாக இருக்கிறது இன்னொன்று ஆஹா அர்த்தஹா காமஹா இதுதான் உலகத்தில் பெருசாக இருக்குது அதுக்கு தான் ஜனங்கள்லாம் அது ஜென்மாவோடய பிறவியே அதுக்கு தான் நினச்சிட்டு இருக்கா இது குழந்தையில் சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை அதனால் ஊர் முழுக்க எங்கேன்னா எல்லா அடிக்கடி நான் வகுப்பில் தான் சொல்லிகிட்டு அர்த்த காம பாராயணா இதே தான் தர்ம பராயணாக பக்த பராயணாக அப்படி சொன்னால் அவன் அவன் அவனாம் தப்ப அந்த அர்த்தகாமிகள பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாமா ஊர் முழுக்க அர்த்தகாமிகள் இருக்கா நாம நம்மளால் கூடவே வரப்போகிறான் யாராவது நமக்கு ஒரு துக்கம்னா யாரும் வரப்போகிறான் நம்ம தானே தனியாக அதை அனுபவிச்சாகணும் ஆகையினால சகந்தோஷம்னால் எல்லோரும் பகிர்ந்துப்பான் பணம் இருந்தால் எல்லோரும் வாங்கிட்டு போவான் பணம் இல்லைன்னா தரித்திரனா தான் யாராவது கூட இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்ன உங்கள்கூட இருந்தால் எனக்கு என்ன கிடைக்குமா அவ் அவ்வ தூரம் விவேகம் இருக்கு வாழ்க்கையை பற்றி த இந்த பிறப்பே புரியலையே ஜென்மாவே புரியல போ ஜென்மாவோட நோக்கமே புரியல ஆஹா அவிதுஷா ஜகாதி பக்தானு பரம்பதம் நயத்தி இல்லாட்டி இப்படி நே போனதில் இன்னொரு அர்த்தம் சொன்னேன் அஜானிகளுடைய அறியாமையை போக்கி அவர்களை பக்தர்கள் ஆக்கி பரம்பதத்துக்கு கூட்டின்னு போகிறார் நம்மளாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னவாக இருக்கும் அஜானிகளாக இருக்கும் பகவானே நீ தான் கதிங்கிறோம் அப்படி கதிங்கிற போது என்ன பண்ணுறார் பகவான் அனுகிரகம் பண்ணுறார் நம்மளை வந்து ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணுறார் எதையும் கொடுக்காமே ஒரு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணுவார் ஒன்றும் கொடுத்து தான் பண்ண அவசியம் இல்லை ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் என்ன பணக்காரனா எங்கெல்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து மனைவியோடய தாலியே விற்று சாம்பிராணி வாங்கி சுவாமிக்கு போடுறார் குங்கலி கலியன் ஆயனார் ஆ அப்போ அவருக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கணும் ஒரு அம்மா வந்து ராத்திரி அம்மா விதைக்க போட்ட நெல்லை எடுத்து ராத்திரி இருட்டில் போய் அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து குத்தி பொடைச்சி ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடுறான்னா அவள் பணக்காரியாக இங்கே கோடி கோடியாக மல்டி மில்லரியாருக்கும் பணக்காரன்னா அப்படி அதெல்லாம் இவ்வளவு கதைகள்லாம் வச்சுருந்தோம் என்ன பண்ணுறது கதையில் நடந்தது இதெல்லாம் ஷேர்கரியார் பாடியிருக்கிறதுலாம் பெரிய புராணம் நடந்தது தான் பாடியிருக்கார் ஆனால் அதெல்லாம் வந்து ஜன குழந்தைகள் மனதுக்குள்ளே போகவே இல்லை இன்னும் இல்லாமல் லௌகிக் உலகத்தில் மற்றதெல்லாம் என்னது யாரில்லாமோ சொல்கிறோம் மில்டன் அந்த ஹோமர் ஷேக்ஸ்பியர் நம்ம என்ன வேற துவேஷம் ஒன்றும் இல்லை ஷேக்ஸ்பியர் எனக்கு என்ன போகிறாங்க ஆனால் நம்ம தேசத்து வித்தியா இல்லையே எதுக்கு வியாசர்னால் என்னென்னு தெரியாது வால்மீகின்னா என்ன தெரியாது கம்பர் வால்மீகி அப்படி புகழார் அதெல்லாம் தெரியாமல் இருக்காங்களேன்னு சொல்லி அப்பப்போ ஒரு ஆத்தங்கம் வரும் புலம்புவேன் அப்போ நீங்கள் என்ன புலம்பானந்தான்னு புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சுவாமிஜி அப்பப்போ புலம்புவார் கொஞ்சம் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நினச்சிட்டு பாவம் சன்னியாசம் ஆகிட்டு இதெல்லாம் லோகத்தில் நடக்கிறத பார்த்துட்டு பாவம் துக்கப்பட்டு இருக்கார் ஆனந்தான்னு பேரை வச்சுன்னு இதெல்லாம் அப்பப்போ சொல்லி துக்கப்படுறாரு பாவம் இல்லையா என்ன பண்றது சரி என்னன்னா மிஸ் பண்ற எல்லாரும் செலவே பணமே செலவில்லாம ஆனந்தமா இருக்கிறதுக்கு இவ்வளோ வழி வழி இருக்கிற போது இந்த பணத்துக்காகவும் இதுக்காக இப்படி ஜனங்கள் கஷ்டப்படுறா தோன்றது அதுக்கு விவேக்கம் வரணுமே எத்தனையோ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணால் தான் அதிலேருந்து தப்பிக்க முடியும் வெளியில் வர முடியும் அதனால் கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா என்கிட்ட வந்து என்னத்தை கேட்குறானோ அதுதான் நாங்கள் கொடுக்க முடியும் நான் என்ன பண்ணுறதுங்கிறார் ஆ ஏதாம் ஆம் பிரபத்தந்தே தாம் ஸ்ததைத பஜாமியகம் ஆனால் எப்படியோ என்னை கும்பிட்றானோ இல்லையோ பரவாயில்ல கொஞ்சம் நாள் ஒருப்பிடுவான் அப்படிங்கிறார் மம வர்த்தமான வர்த்தன்தே மனுஷா பார்த்த சர்வசா என்றைக்கோ ஒரு நாள் வரும் புத்தி வரும் மாறிப்பான் என்ன கொஞ்சம் நம்புகிறானே என்னை நம்பி என்னை பூஜை பண்ணின்னு இருக்கான் ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் வேறு ஏதோ மனசில் வச்சுன்னு என்னை பூஜை பண்ணுறான் ஆனால் நான் அவனுக்கு எது உண்மைங்கிறது கொஞ்சம் நாளில் அந்த புண்ணியம் போகிற வரை புழிய வைப்பேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆஹா இந்த பதத்துக்கு அர்த்தம் ஜன்னுஹூ ஜன்னே நமஹா ஒரு நாம முடியறது ஆஹா ஜனான சம்ஹார சமயே அபன்னு தே அபனய தீ தி ஜன்னு பக்தான் நயதி பரம்பதம் இது வா ஜு அபிதுஷஹா ஜஹாதி அஜ்ஞானிகளை விளக்குகிறார் அல்லது அஜ்ஞானிகளிடத்தில் இருக்கக்கூடிய அஜானத்தை நீக்குகிறார் பக்தர்களை மேலான இன்பத்தை கொடுத்து மேலான இன்பத்திற்கு அழைத்து செல்கிறார் பரம்பதம்னால் என்ன அர்த்தம் எங்கே மேலே போகிறதில்லை நம்ம பரமபத வாசல் வீட்டில் விளையாடுவோம் பார்த்துருப்பில்லையா அதெல்லாம் ஞான் உச்சுங்கோ ஏதாவது ரொம்ப துக்கமாக இருந்தால் பரமபத வாசல் விளையாடுவோம் சரியாக போய்டும் ஆமாம் சனி தேசன்னா தினம் விளையாடணும் அப்போ தெரிஞ்சு போய்டும் இந்த பரமபதம் தாயம் உருட்டி விளையாடுறேன் அந்த காலத்தில் இதெல்லாம் விளையாட முடிஞ்சது இப்போ வாட்ஸ்அப்லே டைம் சரியாக போயிடுறது ஃபோனை பார்க்குறதுலேயே நிறைய பேருக்கு அவகாசம் போயிடுறது அப்புறம் இங்கே பரமபதம் விளையாடுறது அது விளையாடுறதுனாலே அதில் தான் விளையாடுவான் இந்த குழந்தைகள்லாம் கேம் அதில் தானே விளையாடுறது அது மாதிரி அதில் தான் விளையாடுவான் அந்த பரமபதம் இந்தியெல்லாம் தாயம் ஒருட்டு விட்டு போடுவோம் இப்படி கொஞ்சம் தூரம் போனோன்னே திடீர்னு மேலே போய் ஒரு ஒரு குட்டியில் இறங்கிவிடுவோம் உடனே பண்ணிக்கு வந்துடும் ஜென்ம அது எவ்வளோ அழகான விளையாட்டுங்கிறது அப்புறம் திடீர்னு பார்த்தா பக்தி நான் நேராக ஒரு ஞானத்துக்கு போயிடும் ஒரு ஏனி பெரிய ஏணி அங்கே போய்டும் அங்கேருந்து போய்ட்டே இருப்பான் திடீர்னு காமம்னு வரும் உடனே நேர பாம்பு அந்த பெரிய பாம்புன்னு இருக்கு இல்லையா ஆமாம் அந்த பாம்புலேருந்து அப்படியே இறங்கி கீழே பன்றி நாகிகிட்ட போய்டுவது எவ்வளோ அழகாக இந்த இதை வச்சுருந்தா விளையாட்டை அப்பப்போ இது தத்துவார்த்தம் அன்றைக்கி விளையாடுறப்போ புரியலை இன்றைக்கி புரியுறது பாம்புன்னா ஞாபகம் இருக்குது ஏணியும் ஞாபகம் இருக்குது குட்டி பாம்பில் இறங்குவோம் அப்புறம் பெரிய பாம்பு கடைசி அந்த இடத்துக்கிட்ட வந்து அது மேலே தாயம் போட்டு போட்டு ஒன்றோன்னா நகரணும் ஆ அங்கே மாத்திரம் வரவே வராது அப்புறம் கடைசியில் பரமபத்திரத்துக்கு போய் சரணுன்னு ஒரு தியாயம் போடுறான் போடுறான் போட்டுகிட்டே இருக்கான் அங்கே பக்கத்தில் போயிட்டான் சுவாமிக்கிட்டே ஆனால் போக முடியும் கதவுக்கிட்ட போயிட்டான் உள்ளே நுழைய முடியாது எவ்வளோ அழகாக இப்போ எல்லாேருக்கும் விளையாடிருக்கேன் கொஞ்சம் பேர் அதனால தான் நான் சொன்னது புரியுறது இல்லாட்டியும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு புரிய வைக்க முடியுமா அதுக்கு உட்காத்தி வச்சு அதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி இந்த விளையாட்டு இப்படின்னு சொல்லி அதுக்கு பிடிக்குமோ பிடிக்காது அது அது வேறு பிடிக்குமோ பிடிக்காது அப்புறம் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாது கிவ் மீ ஸ்பேஸ் அப்படின்னு ஏன்னா அவெல்லாம் அப்படி வளர்ந்துருக்கா நம்மளை மாதிரியாக வளர்ந்துருக்கா நமக்கு சாப்பாட்டுக்கே ரெண்டு ரெண்டு இட்லி கடை நமக்கு அவா சாப்பாட்ட தியாகம் பண்ணி நம்ம கொடுப்பா அப்படி நம்ம சாப்பிட்டவா அப்பா அம்மா சாப்பாட்டை அவ தியாகம் பண்ணி குழந்தை கொடுத்து வளர்ந்தவா நம்ம நம்மளாம் என்னென்னா இங்கெல்லாம் எரிய க கல்ச்சரில் இருக்கும் இப்போ சாப்பாட்டெல்லாம் ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுற கல்ச்சரில் இருக்கும் உங்களையெல்லாம் சொல்லலை இப்படி இருக்காதுன்னு நம்புகிறேன் குழந்தைகள் வீட்டிலெலாம் என்னென்ன அது குழந்தைகள் ஒரு மணி தூக்கி போட்டு போயிடணும் அது வேஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக இது பண்ணணும் ஸ்கூலில் அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் வீட்லேயே இருந்துவிட்டால் இதுக்கெல்லாம் என்ன பெரிய செலவெல்லாம் பண்ணி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணணும் எல்லாமே இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு பணம் செலவு பண்ணணும் இல்லையா நல்ல விஷயம் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கணும்னா அதுக்கு பணம் செலவு பண்ணோம் எல்லாத்துக்கும் செலவு வேதாந்த க்ளாஸுக்கே செலவு பண்ணணும் எல்லாம் மரத்தடியில் சொல்கிறேன் வாங்கோன்னா நானும் மரமும் தான் மரத்தை பார்த்து நான் பேசிக்கணும் என்னை பார்த்தா மரம் போயிட்டு போட்டு ஆக இந்த இந்த நாமாவுக்கு அர்த்தம் முடிகிறது இனி நாராயணசத்துக்கு அர்த்தம் வருது ஜன்னுர்நாராயணோ நர நாராயணசத்துக்கு அர்த்தம் நர ஆத்மா தாத்தான ஆகாஷாதீனாணி காரியணி தானே அயம் காரணாத்மன आतश्चे आतश्चे तानी व्यानों नारा नारा जगत नाराएँ युश्य शूयते पिवा अतर्बिश्च तत्स व्याप्यनायण व्याप्यनायणस्थि मंत्रवर्णा நான் ஜாத்தி தாராயணீதி நாராயணித்து தோ வித इति தின நாராயணஸ்மா நாரம் ஜீவ்வாத் பிரலயிவா நாராயண யயன் அசம்விசந்தீ நாராய நாய நாராயம் அயனியாராயணஸ்மிரோனாயி प्रोक्ता ताय पूर्वं इति நூனவ தாய பூர்வாரமனுவச்சந்வா நாராயண நாராய நாராய நமே சத்திய ஷராயய மோயா உச்சமியராமீ இது நரப்புணே நயத்தீ நரோ பரமாத்மா சனாத்தனவனா நாராயணத்துக்கு அர்த்தம் நோ நர்த ஆத்மான சைத்தன்யம் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வு சுத்த சைத்தன்யம் அதுக்கு எந்த நாள் அப்படி பேருனா ந ரீயத்தே க்ஷீயத்தே இது நரியதே, நரியதே, ரீயத்தே ந ரீயத்தே க்ஷீயத்தேன்னா ஒரு நாளும் அழிவதில்லை நிர்வீக்காரம்னு அர்த்தம் மாடிஃபிகேஷன் கிடையாது அதுக்கு பேர் அது கான்ஷியஸ்னஸுக்கு மாடிஃபிகேஷன் இல்லை ஆகையினால் நரசப்தத்துக்கு அர்த்தம் என்ன ஆத்மா ஆத்மான ப்யூர் கான்சியஸ்னஸ் தத்தா ஜாத்தானி ஆகாஷாதீனி தத்தகான்னு சொன்னால் மாயாசகித பிரம்மன் ததா அந்த மாய அந்த ஆத்மா ஆத்மானா சைத்தன்யம் சைத்தன்யத்துலேருந்து வந்ததுன்னா எப்படி கயிற்றிலிருந்து பாம்பு தோன்றியதோ அப்படி கயிற்றிலேருந்து பாம்பு எப்படி கற்பி அது மாதிரி அந்த அர்த்தத்தில் தத்தா தத்தஹான அர்த்தம் நரனிடமிருந்து ஆத்மாவினிடமிருந்து ஆத்மனை ஆகாஷம்பூதா வேதனை சொல்கிறதுனால ஜாத்தானி ஜாத்தானின்னா தோன்றுகின்ற தோன்றி இருக்கின்ற ஆகாஷாதீனி ஆகாஷம் முதலானவைகள் அதுக்கு என்ன பேருனா நாராணின்னு பேரா நரன்லேருந்து உண்டானதுனால அதுக்கு பேர் நாராணி நாராணினுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் காரியாணி காரியாணி தானி அயம் காரணாத்மனா வியாப்னோத்து தானே சர்வீ ஆகாஷீ பஞ்சபூத்தா காரணாத்மனா வியாப்னோ அயம் அயம் ஆத்மா இந்த ஆத்மா காரணஸ்வரூபமாக வியாபிக்கிறது எப்படி மண் குடம் முழு மண்ணாலான பாத்திரங்கள் அனைத்திலும் மண் எப்படி நிறைந்திருக்கிறதோ நூலான நூலாலான ஆடைகளிலெல்லாம் எப்படி நூல் நிறைந்திருக்கிறதோ ஆபரணங்கள் முறை முழுவதிலும் தங்கம் நிறைந்திருக்கிறதோ அலைகள் முழுவதும் தண்ணீர் நிறைந்திருக்கிறதோ அப்படி போடணும் வியாப்னோதி அதா அதஷ்ட தானி அயனம் அஸ்ய அயனம்னா அதுதான் அதுக்கு வந்து சத்தா இருப்பு இந்த படைப்பின் இருப்புன்னு பேர் இம்மாவெரும் படைப்பின் இருப்பே இறைவன் அப்படிங்குறதான் நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் நரஹா நரனுடைய காரியமெல்லாம் நாராணி இவன் எப்படி இருக்கான் அந்த நரன் வந்து காரணாத்மனா வியாபனத்தி எப்படி மண்ணல் மண்ணுங்கிற காரணத்திலிருந்து உண்டான குடங்கள் முழுவதும் அந்த மண்ணாகிய காரணம் வியாபித்திருக்கிறதோ அப்படி உணர்வே வடிவான இறைவனிடத்திலிருந்து இந்த ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் மாயாசக்தியால் தோன்றி முழுக்க வியாபிச்சிருக்கு அஞ்சடி நீளக்கயிரில் அஞ்சடி பாம்பு தோணும் தெரியும் இல்லையா அஞ்சடி நீளக்கயிறு அஞ்சு இஞ்சி மொத்தம்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க அஞ்சு இஞ்சு கயிறுல வந்து அஞ்சு அஞ்சு அடி நீளத்தில் அஞ்சு இஞ்சி கயிறு மொத்த கயிறில் எத்தனை அடி பாம்பு வரும் எத்தனை எத்தனை மொத்தம் வரும்னா அதே அளவு தான் வரும் பாம்பு ஓ பாம்பு பிரிசுங்கிறான் யூடியூப்பில் பார்த்துட்டு படுத்துருக்கான் அதனால் இந்த ராஜநாகத்தை ஏதோ எடுத்து ஒருத்தன் காமிச்சிருக்கான் காமிச்சனே அதே நினச்சுன்னுன்னு தூக்கிட்டுருக்கான்னு வச்சுங்களை அப்படி கற்பனை என்னோடய அனுபவமாக நினச்சிக்காரிங்க நானாக அப்படி சும்மா எல்லாம் கற்பனை பண்ணி சொல்கிறேன் ஆக காரணம் முழுவதும் காரியம் முழுவதும் காரியம் வியாபித்திருக்கிறது ஆக நாராணி நாராணி காரியாணி சர்வாணி காரணாத்மனா வியாபனோத்தி காரணஸ்வரூபமாக வியாபிச்சிருக்கான் அத்தகா தானி அயனம் அயனம்னா அதுலேருந்தே எதுலேருந்து சிருஷ்டி உண்டாச்சோ சிருஷ்டி ஸ்திதிலய காரணம் மண்ணிலேயே தோன்றி மண்ணிலேயே இருந்து மண்ணிலேயே ஒடுங்குவது குடம் அதை போன்று இறைவனிடமிருந்தே தோன்றி இறைவனிடமே இருந்து இறைவனிடமே ஒடுங்குகின்றனர் ஆக நரன்லேயே தோன்றி நரன்லேயே இருந்து நரன்லேயே ஒடுங்கிறது ஆக ஒடுங்கிறது காரணம்ங்கிற அர்த்தம் நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் என்ன படைப்பின் காரணமாக இருப்பவன் உலகு ஆதிபகவன் முதற்றே அதேதான் நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் என்னென்னா உலகு ஆதிபகவன் முதற்றே அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அதனால் அதுக்கு அதுக்கு என்ன பிரமாணம்னா அசைத்தி நாராயணா அதுக்கு உப மகாநாராய் நாராயண உபனிஷத்தை கோட் பண்ணுறாரு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா அந்த தத் சர்வம் வியாப்தநாராயணஸ்தாராயணசூக்தத்தை கோட் பண்ணுற இது நம்ம பார்க்குறது எச்ச கிஞ்சி ஜெகத் சர்வம் கண்ணுக்கு தெரிகிறது கண்ணுக்கு தெரியாது எத்தனையோ இருக்குது கண்ணுக்கு தெரியாது அது மாத்திரம் இல்லை திருஷ்யத்தை இங்கே வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்து அமெரிக்காவோ ஐரோப்பாவோ இல்லை ஆக்லாண்டோ எங்கே வேணாலும் போய் பார்த்துட்டு வந்து விடலாம் பூமியில் கடலுக்குள்ளே வேணாலும் போய் பார்க்கலாம் இந்த இங்கே பார்க்கலாம் திருஷ்யத்தை ஆனால் சொர்க்கத்தை பற்றி சொல்கிற சாஸ்திரங்கள்லாம் சொல்கிற அந்த லோகத்துக்கு போனால் அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்போ வந்து மார்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறது நமக்கு தெரியுமா என்ன சயின்டிஸ்ட் பார்த்து சொல்கிறான் ஸ்ரூயத்தை திருஷ்யத்தை ஸ்ரூயத்தை அப்படிலாம் ஒரு உலகம் இருக்குது அங்கே மாதிரி ஏலியன்ஸ்னு வேறு அதை வேறு இருக்கிறதே இங்கே பார்க்க முடியல என்ன ஒருத்தர் ஒருத்தரே மூஞ்சிகை பார்த்துக்க முடியல அப்படி இருக்கிற போது அங்கேருந்து அந்த பாயோ அது அங்கேருந்து தேவலோ அங்கேருந்து ஏதோ வர்றது ஏலேன்ஸ் அதுக்கு அதை சொல்லி அதுலேயே நிறைய பேர் அப்படி இருக்கா இல்லையா அதில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது செத்தப்புறம் என்ன ஆகும்னா இருக்கிற போது என்னாகும் கேளேன் எனக்கு யாரோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தான் பாஸ்ட்டை பற்றி சொல்கிற மூணு கவுண்ட்ருக்கு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் என்ன நீங்கள் வந்திருக்குமே எல்லோரும் பார்த்துட்டு போயிடல ஸ்பிரிச்சுவல் கவுண்டர்ஸ் அதாவது இந்த மூணு இருக்குது இந்த பக்கம் வந்து பாஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது அதுக்கு க்யூ நிற்குறது ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறதுக்கு க்யூ நிற்குறது ப்ரெசெண்ட்டை பற்றி கேட்குற இடத்துல கியூவே அது மெடிடேஷன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நீ ப்ரெசண்ட்டை போகிறது தான்ப்பா ஃப்யூச்சர் நீ இப்போ எப்படி இருக்கியோ அதை வச்சு தான் பின்னால் இருக்குது இன்றைக்கி எப்படி இருக்கியோ அதை வச்சு தான் நாளைக்கு இருக்குது லைஃப் இல்லை எனக்கு க்யூரியாசிட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்போ இன்றைக்கி கோட்டையை விடு புரிஞ்சுக்கோங்க ஆ திருஷ்யத்தை ஸ்ரூயத்தே பிவா கேட்க தான் திருஷ்யத்தைன்னா கண்ணால் பார்க்கறது காதால் கேட்டது என்னெல்லாமோ சொல்கிறான் வைகுண்டத்தை அப்படி வருணிக்கிறான் பரமபதம் வைகுண்டம் க்ஷீர பார்க்கடல் அதெல்லாம் புராணங்களில் வர்ணிக்கிறதை பார்த்தா நமக்கு ரொம்ப அந்த வர்ணனையிலே நம்ம அப்படியே முழுகி போயிடுவோம் நல்லது அண்ட் அனாவசியமாக கண்டதெல்லாம் வர்ணிக்கிறத விட இதெல்லாம் வர்ணித்து அங்கே பெருமாள் இருக்கார் தத்விஷ்ணோ பரவம் பதக்கம் சதாபசியந்தி சூறயாஹா தம் அங்கெல்லாம் பெருமாள் எல்லாம் எல்லோரும் சேவிச்சுண்டு ஆனந்தமாக நித்திய சூரியெலாம் இருக்கா அப்படின்னு வர்ணிக்கிறோம் ஸ்ரூயத்தே திருஷ்யத்தே ஸ்ரூயத்தை க காணப்படுகிறது கேட்கப்படுகிறது அவை அனைத்திலும் அவன்தான் வியாபிச்சிருக்கான் ஆக அப்பிவா ஜெகத் சர்வ ஏதாவது திரு எச்சக்கிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யதே பார்க்கப்படுகிறது ஜெகத் சர்வ உலகம் அனைத்தும் பார்க்கப்படுகிறது கேட்கப்படுகிறது அந்த கேட்க ஆனால் இத்தனையில் என்ன இருக்க அந்தர்பகிஷ்ட தற்சர்வம் அதன் அனைத்தின் உள்ளும் அனைத்திற்கு வெளியும் அதுதான் எல்லாம் அர்த்தம் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா கட்டடத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது கட்டிடத்துக்கு வெளிலேயும் ஸ்பேஸ் இருக்குது வால்லேயும் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா வாழுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை யார் வாழுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை வந்து உடச்சு தெரிஞ்சுக்கணுமா அறிவால் தெரிஞ்சுன்னா போருமா அறிவாலை தெரிஞ்சினாலே போகணும் அதுக்காக வாழை ஒன்று உடச்சின்னு இருப்பானா என்ன சுவரிடை வெளி யான் என் சொரூப சுபாவம் ஆனேன் அதனால் அந்த வாலே இதில் தான் இருக்குது அப்போ அந்தர் பகிஷான்னா இன்பிட்வீன் என்னதுன்னா உள்ளும் புறமும்னா உள்ளும் புறமுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன உள்ளும் புறமும் அதில் கற்பிக்கப்பட்டிருக்குது உள்ளும் புறமுங்கிறது ரிலேட்டிவ் ஆபேட்சிக்கம் அந்தஹா பகிங்கிறதெல்லாம் அது உண்மையிலே உள்ளே வெளியிலன்னா இருக்குது உள்ளே வெளியிலங்கிறதே ரிலேட்டிவ் தானே தமிழ்நாட்டுக்கு வெளியில் இந்தியா இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியா இருக்கா கேரளா தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்குது இந்தியாவுக்குள்ளே கேரளாவும் இருக்குது தமிழ்நாட்டுக்கு வெளியில் கேரளா இருக்குது இந்தியாவுக்குள்ளே கேரள் கேரளாவும் இருக்குது தமிழ்நாடு இருக்குது அப்போ என்ன அடுத்தோம் உள்ளே வெளியேங்கிறதுக்கு என்ன மீனிங் உள்ளே வெளியேங்கிறது ஏதோ பேச்சுக்காக வச்சுருக்கோம் உள்ளே வெளியேங்கிறது உண்மையிலேயே அர்த்தம் இல்லாததாக ஆகிடும் விஷயம் புரிஞ்சுதுன்னா அதுக்காக கிளாஸ் முடிஞ்ச உடனே உள்ளே வெளியெல்லாம் சொல்ல போகிறதில்லன்னு சொல்லிடுங்க நீங்கள் சொன்னதெல்லாம் உள்ளேயும் போல வெளியிலேயும் இல்லை அப்படின்னு விட்டா ஆஹ தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதாக அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ONLY GOD. We are not ஒர்ஷிப்பிங் one God. We are not ஒர்ஷிப்பிங் many Gods. We are ஒர்ஷிப்பிங் ONLY GOD. கடவுளை தவிர ஒன்றுமே இல்லை நேற்றுக்கு எங்கிட்ட ஒரு பேட்டி கேட்டான் ஒருத்தர் வந்து கேட்டேன் இது இன்டர்வியூ தெரியாத்தனமாக மாட்டின்ட்டேன் அச்சா என்ன அதாவது வேணும்னே அந்த வாயை கிண்ட்றதும்பான் பாருங்கோ துருவி துருவி எடுக்கிறதுன்னு பாருங்கோ அப்போ சரி அயோத்தியா இஷ்யூவில் உங்கள் அபிப்பிராயம் என்னென்ன ராமரே வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ சபரிமலை இஷ்யூவில் ஐயப்பனே வந்து சொல்லியிருக்கா சொல்லுவலா அப்படின்னு கேட்டேன் நியாய அது நானே கிரியேட் பண்ணி விட்டேன் அவள் கேட்குறது அளவில் ஐயப்பனே சொன்னேன் ஆமாம் நாங்கள் அப்படி நம்ம சாஸ்திரம் அப்படி தான் சொல்கிறது நல்லதை செய்கிறதும் தான் கெட்டதை செய்கிறதும் பகவான் தான் அந்த வியூ இருக்குது ஆனால் வந்து தர்ம தர்மத்தையும் பகவான் தான் பண்ணுறார் அதர்மத்தையும் அப்படின்னு ஒத்துக்கிறதுனால தான் நம்ம எல்லாரையுமே ஒத்துக்கிறோம் இல்லாட்டி வந்து அது தனியாக பிரித்தோம் ஆனால் விவகாரத்தில் டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்கு சொல்லுவோம் ஆனால் வந்து அப்சல்யூட் ஆங்கிளில் பார்க்குற போது எல்லா இது தானே குற்றம் நீ குணங்கள் நீன்னு பாடினார்கள் குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் அப்படின்னு பாடியிருக்கார் திருஞான சம்பந்தர் மதுரையில் தவறும் நீ நன் நீ இன்ம நன்மையும் நீ தீமையும் நீ இதுதான் அல்டிமேட் தீமையை பண்ணுறவனை வியாபிச்சிருக்கு தீமையை பண்ணுறவன் யாரும் ஒருத்தன் இருக்கான் தீமை தீங்கு செய்கிறவன் ஒருத்தன் இருக்கான் நன்மையை செய்கிறவன் ஒருத்தன் இருக்கான் நன்மையை செய்பவனுக்கும் தீமையை செய்பவனுக்கும் அடிப்படையாக இருக்கிற தத்துவம் எது இப்போ இதே ஹால் இருக்குன்னு வச்சோம் ஒரு ஹால் இருக்குது ஒரு ஹாலில் வந்து வேதாந்தம் படிக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு ஹால்லேயும் இதே மாதிரி லைட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கே மியூசிக்கு டான்ஸு கத்தரான்னு வச்சுங்க எல்லாத்துக்கும் லைட்டு ஹெல்ப் பண்ணுறது லைட்டை எதாவது பாதிக்குமா எலக்ட்ரிசிட்டி அவளுக்கும் ஹெல்ப் பண்ணுறது அக்கிரமம் பண்ணுறவனுக்கும் ஹெல்ப் பண்ணுறது என்ன க்ரமமாக இருக்கிறவனுக்கும் ஹெல்ப் பண்ணுறது ஆனால் அது ஒன்று பாதிக்குமான அந்த திருஷ்டியில் நம்ம பார்க்குறோம் ஆக எதுக்கு சொல்கிறோம்னா ஒன்லி காடு சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் அங்கி இங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி அந்த மெச்சூரிட்டி வந்துவிடுத்துன்னா பக்குவம் வந்து எடுத்தோம்னா அது தெரியுது புரியுறது எப்பொருள் அதுக்கு தான் நான் நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியும் எப்பொருள் இப்படி படிக்கணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பது தான் அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம் அந்த என்ன மாற்றங்கள் இருந்தாலும் சரி அதுக்கு அதைக்கு ஆதாரமாக இருக்கிற மெய்ப்பொருளையே பார்க்கறது தான் இப்போ இங்கே இருக்கிற லைட்டை நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா முடியுமா முடியாதா இங்கே இருக்கிற வெளிச்சத்தை எல்லோரும் வெளிச்சத்தை கவனியுங்கள் அப்படின்னு சொன்னால் என்னாகும் உங்களுக்கு எல்லோரும் இங்கே இருக்கிற இடைவெளியை ஆகாசத்தை ஸ்பேஸை கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ் பண்ணுங்கோ அப்படின்னா எப்படி இருக்கும் முடியுமா முடியாதா முடியும் ஸ்பேஸ் இல்லாமல் லைட் இல்லாமல் நம்ம எதாவது பண்ண முடியுமா இதை மறந்துடுறோம் மறந்துட்டு மேலே இருக்கிறத பார்க்குறதுனால தான் நமக்கு ப்ராப்ளமே இறைவன் வந்து எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கான் அதனால தான் பகவத்கீதையில் சொல்லப்படுறது ரொம்ப படித்து அடக்கமாக இருக்கிற பிராமணன் அப்புறம் வந்து என்னதுன்னா பசுமாடு அப்புறம் யானை அப்புறம் நாய் அப்புறம் நாயை சமைச்சு சாப்பிட்றோம் இத்தனை பேர்கிட்டேயும் ஒரே பொருள் தான் இருக்குதுங்கிறது ஆ அது செஞ்சாலும் சொல்லுவாங்க நாயச்ச சமைச்ச சொபச்சகான்னு சொல்லியிருக்கு நான் கொஞ்சம் கௌரவமாக சொல்லி பார்க்குறேன் நம்ம நேரடியாக சொல்லணும்னா அது வேறு விஷயம் நாயை சமைச்சு சாப்பிட்றோம் ஸ்வபஹஹான்னு சொல்கிறேன் ஸ்வ ஹெஸ்வபதி சோனமஹா நம்ம அதையும் சொல்கிறோமே ஸ்வப்பியோனமஹா ஸ்வபதிபியபோனமஹா நாய்களுக்கு நமஸ்காரம் நாய்களின் நாய்களையெல்லாம் மேய்ப்பவனுக்கும் நாய்களை சமைத்து சாப்பிடுபவனுக்கும் அது உபலட்சணம் பன்றிகளுக்கும் பொருந்தும் அதை சொல்லலையே சுவாமிஜி வராக எப்யோனமகா வராக பதிப்பஷ்சபோனமஹா அப்படின்னு சொல்லலேன்னு கேட்கக்கூடாது பன்றிய உபலக் இது நாய் உபலக்ஷம் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம் எந்த தேசத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு மதத்தில் இப்படி இருக்கும் அதுதான் வித்யா விநயசம்பே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேஜ பண்டிதாக சமதரிசினா இந்த இடத்துல தான் ஆதிசங்கர் வியாக்கியான பண்ணுறார் சமதரிசனம்ங்கிறது எப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கணும் வெளியில் சமதரிசனம்னு சொல்லி ஏமாற்றிக்கூடாது அம்மா வேற மனைவி வேறே பொண்ணு வேறு தான் அங்கே வந்து நான் சமதரிசனம்னா எவ்வளோ தர்மம் ஆயிடும் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் எங்கே சமதரிசனம் எங்கே விஷமதர்சனம் அந்தஷ தவம் வியா நாராயண வியாபியஸ்தா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான் எப்படி லைக் ஸ்பேஸ் நம்மளை எல்லாம் வியாபிச்சிருக்கோ எப்படி லைட் நம்மளை எல்லோரையும் வியாபிச்சிருக்கோ லைக் தட் கான்ஷியஸ்னஸ் எல்லாத்தையும் சுத்தச்சைதம் ஜடவஸ்து சேத்தன வஸ்து எல்லா லிவிங் பீயிங்ஸ் நான் லிவிங் பீங்ஸ்ன்னு சொல்லாமா தெரியாது நான் லிவிங் மேட்டர் ஏதா இருந்தாலும் சரி நான் லிவிங் பீங்ஸ் சொல்லாமா ஆமாம் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு உயிருள்ள உயிரற்ற உணர்ச்சியுள்ள உணர்ச்சியற்ற அனைத்து பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயன் ஜோதி நாராயணன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்தமூர்த்தி நாராயணன் இந்த தூணில் இருக்காரான்னு கேட்டானே பிரஹ்லாதன் வந்துவிட்டார் அப்போ தூண் அவரும் கேட்டது வேறு நாராயணங்கிற தத்துவம் வேறு இப்போ சொல்லியிருக்க இங்கே சொல்லியிருக்கிறது இப்போ நரசிம்மூர்த்தி இல்லை அதுலேருந்து வந்ததுன்னா அது வந்து அந்த நேரத்துக்கு வந்து அவதாரம் அது நம்ம புரிய வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கு ஆனால் அதனுடைய பரம தாற்பயம் என்ன அதுதான் அஹ நாராயணஸ்திதா அடுத்தது இது மந்திரவர்ணாத் முதல்ல ஸ்ருதியை கோட் பண்ணணும் இல்லையா அது க இது மந்திரவர்ணாத் அப்புறம் அடுத்தது இது மகாபாரத் சுடவரணம் நராஜ்ஜாத்தானி தத்துவி இன்னொரு கொட்டேஷன் அதெல்லாம் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுற வலிமைப்படுத்துகிறார் நராஜ்ஜாத்தானி தத்துவி எல்லா தத்துவங்களும் ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் அகங்கா அவியக்துவம் மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் இதெல்லாம் நராஜாத்தானி தத்வானி நாராயணீத்து தத்தோவிதுகு அதுக்கெல்லாம் நாராயணின்னு பேரான் நாராயணி அப்படின்னு எதுக்கு பேருன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நாராயணின்னு பேருங்கிறார் தத்துவங்களெல்லாம் தத்துவங்கிறது நபும்சகலிங்கம் அதனால் சொல்கிறார் தத்வானி நராத்து ஜாத்தா நராத்துன்னா சைத்தன்யாத்து பிரம்மணா பரம்பொருளிடமிருந்து இந்த தோற்றம் வந்திருக்கு அந்த நராஜ் ஷப்தம் அது நரகாங்கிற அந்த வேர்டு ஏற்கனவே சொன்னதுதான் அதே மீனிங் தான் நீயத்தை க்ஷீயத்தை இது நரஹா சுத்தம் சைத்தன்யம் நராஜ்ஜாத்தானி துவாணி ந நாராயணிதி தத்தோ விது இது நாராயணின்னு சொல்கிறோம் தானியேவயனம் தச தஸ்ய தத்துவசே அப்படி போட்டுக்கணும் தானியேவச்ச அயனம் தஸ்ய இந்த படைப்பெல்லாம் எதில் ஒடுங்குறதுன்னா இந்த படை தானி தஸ்ய தத்துவசே தசிய நாராயணசேன்னு அர்த்தம் நரசேன்னு அர்த்தம் தானி நரசிய அயனம் எதே சொன்னதுதான் காரணாத்மனான்னு சொன்னார் காரண காரியம் வியாபகம் காரணம் காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கு இஃபெக்ட் முழுவதும் காசு வியாபிச்சிருக்கு எல்லா பாஷையிலையும் சொல்லி பார்க்குறேன் ஆக காரியம் முழுவதும் ப்ராடக்ட் முழுவதும் என்னது காசு வியாபிச்சிருக்கு அது மாதிரி இங்கே பண்ணியிருக்கு ஆக தஸ்ய நரச தானியே அயனம் ஜகாத்யபுஷான் நயதி பரம் பதமதி நரக இது ஒரு இன்னொரு கமெண்ட்ரி இது அதை நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்காக கொஞ்சம் இதுக்காக பார்க்குறேன் தானி காரியாணி அயன தானி காரியாணி அத்தி உபாதான இச்ச கிஞ்சித் ஓகே உக்த நிர்வச்சனம் பாரத மூலக்கம் இது பாரதவச்சனம் பட்டதி அவ்வளோதான் வரும்னு அர்த்தம் சொல்லலை அதுக்கு இதுக்கு ஒன்றும் மீனிங் சொல்லல தானி அயனம் அதெல்லாம் ஒடுங்கிறது அவரிடத்திலே தான் தேன நாராயண ஸ்மிருதா ஆகவே அவர் நாராயணன் என்று கருதப்படுகிறார் நினைக்கப்படுகிறார் நராணாம் அயனம் நாராயணம் அவ்வளோதான் சிம்பிள் நராணாம் நாராயண இல்லை நாராயணாம் அயனம் நாராயணாம் அயனம் நரம் அவருக்கு பேர் நாராயணன் நாராயணம்னா இந்த படைப்பு ந நரத்தில் வந்தது நாரன் அந்த நாரம் எல்லாம் எதை எதை ஏற்கனவே சொன்னதுதான் படைப்பின் இருப்பு அவ்வளோதான் இருப்பே இருப்பது முழுவதும் இருப்பது முழுவதும் நிறைந்திருப்பது இருப்பே புரியுறதா இருப்பது அனைத்திலும் இருப்பது அனைத்திலும் இறைந்திருப்பது இருப்பே ஆகவே இருப்பே இறைவன் இறைவனை வந்து இருப்பாகத்தான் பார்க்குறோம் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் இங்கிலீஷில் சொன்ன தூய இருப்பு ஆக இருப்பது அனைத்திலும் இருப்பே இறைந்திருக்கிறது தமிழில் சொல்லணும்னா இருப்பது அனைத்திலும் இருப்பே இறைந்திருக்கிறது இறைந்திருக்கிறதுனா வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் அதனால் காலத்தாலும் இடத்தாலும் வியாபிச்சிருக்கிறது காலவியாபி தேசவியாபி வஸ்து வியாபி இடம்பொருள் காலம் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவர் அதுதான் சொல்கிறோம் திருக்குறளில் கடவுள் வாழத்தில் ரெண்டு இடத்துல இறைவன் வருது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்புறம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் ரெண்டு இடத்துல இறைவன் வருது முதல்ல சொல்கிற இறைவன் வந்து இடத்தால் வியாபிக்கப்பட்ட இறைவன் ரெண்டாவது சொல்கிற இறைவன் காலத்தால் வியாபிக்கப்பட்ட இறைவன் என்று விளக்க உரை ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதனால் என்ன பண்ணுவோம்னா எல்லா இடத்தையும் மதிக்கணும் எல்லா காலத்தையும் ஒருங்காக பயன்படுத்தணும் அப்படிலாம் அதுக்கு அர்த்தம் சொல்லலாம் அடுத்தது நரானாம் ஜீவானாம் அயனம் உயிர்கள் இப்போ இது இன்னொரு அர்த்தம் இது வரைக்கும் சொன்னது காரண காரிய வியாபகா காரணா நாராயணா காரணா நாராயணா சர்வசிய காரணா நாராயணா அனைத்திற்கும் காரணமாக இருப்பவர் அப்படிங்கிற அர்த்தம் இப்போ என்ன சொல்கிறார் உயிர்களுக்கு என்ன அந்த உயிர்கள் வந்து படைக்கப்பட்டது கிடையாது உலகங்கள் படைக்கப்பட்டன உடல்கள் படைக்கப்படுகின்றன இறைவன் படைக்கப்படுவதில்லை உயிர்கள் படைக்கப்படுவது கிடையாது உள்ளங்களை கூட அப்பஞ்சீகிருத பஞ்சமகாபூதேகீகிருதம் சொல்லுவோம் ஆனால் ஜீவாத்மா சிருஷ்டி பண்ணப்படுறதில்லை கடவுள் உயிர்களை படைத்தார்ங்கிற சொல் தவறுன்னு நிறைய தரம் சொல்லியிருக்கேன் இறைவன் உயிர்களை படைத்தார்ங்கிறது சாஸ்திரத்துக்கு சம்மதம் கிடையாது என்று நீ அன்று நான் தாய்மானவர் என்றைக்கு நீ இருக்கோ அன்னையிலேருந்து நானும் இருக்கேன் அதனால் ஈஸ்வரனும் அனாதி ஜீவனும் அநாதி அவள் படைத்தார்னு சொன்னால் பெரிய கேள்வி என்ன தெரியுமோ என்னத்துக்கு படைத்தார் what is the reason purpose என்ன இப்படி குழந்தைகள்லாம் அமெரிக்காவில் விட்டுட்டு தவிக்கிறதுக்காக படித்தார் சொல்கிறேன் அப்போ நம்ம அந்த கரண்ட் ஈவெண்ட்டை சொல்லணும் இல்லையா அப்பாப்பா இல்லைங்க தவிக்கிறது இல்லை பெருமையாக இருக்குது உங்கள் பிள்ள அமெரிக்காவில் இருக்காங்க ஆனால் படுற கஷ்டம் நமக்கு தெரியும் ஒன்று ஒருத்தர் இப்போ வாழை காண்டாக்ட் போரும் போர்னு ஆகிடுறது சக்தி இருக்கிற வரைக்கும் ஓகே சக்தி குறைஞ்சு விடுத்தினா என்ன பண்ணுறது அதே சாஸ்திரத்தை சொல்லுவா புத்திரஸ புத்திர முகம் திருஷ்டுவா அதாவது பையனோட பையன் முகத்தை பார்த்துட்டு சன்னியாசம் பண்ணிவிடணும் இப்போ பையனோட பையன் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிறதுக்கு நம்ம போகணும் கரெக்ட்டு தானே போகணும் பேபி சிட்டிங் அதுவும் அவன் அவன் மாட்டு பொண்ணை அனுமதிக்கிற வரைக்கும் கொ கொஞ்சம் சரியாயிடுதுன்னு சொன்னால் வந்து நீங்கள் போனால் நல்லா இருக்கும்பா இப்போ திரும்பி வந்துடணும் வாழ்க்கைக்கு வேணுங்கிற போது போகணும் சமத்தாக விவேகமாக திரும்பி வந்துடணும் இல்லாட்டி மரியாதை எப்படி இருக்கும் தெரியும் நான் ரொம்ப சொல்லலை சுவாமி எல்லா ஊரில் எல்லோரும் பிடித்தான் இருப்பாள்னு நினைக்கிறாடா எங்காத்தில் அப்படி இல்லை அப்படின்னா சரி எடுத்துக்கட்டும் நல்லது ச பொதுவ ஜன்ரலா விங்கராஜரரசனா விந்த ஸ்லோகம் என்னென்னா புத்திரப்பன பாஜாம் பீதி அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் வரும் கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் அர்த்தம் இதோட சேர்ந்தது தான் அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் செல்வம் பயனற்றது என்று நீ புரிந்து கொள் நாஸ்தி ததசுக லேஷ சத்யம் ஏதோ சாப்பிட்டோம் துணியை கட்டினோம் தூங்கினோம் ஒரு இடம் நிழல் வச்சுது வேறு என்ன பெரிசா சாதிச்சிட்டோங்கிறார் அர்த்தம் அனர்த்தம் பாவைய நித்யம் தத சுக லேசம் பணம் இருக்கிறவனுக்கு பையனை பார்த்தாலே பயமாக இருக்கும் புத்திராதபி தன பாஜாம் பீதி அதே மாதிரி இந்த சுவாமிகளும் வந்து நெக்ஸ்ட்டு சுவாமி வந்துட்டாருன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு வெளியில் வந்துவிடணும் இல்லாட்டி பயம் வந்துவிடும் அது வேறு விஷயம் அது ஒருத்தர் மடத்தை பொறுத்துருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கோமே சிஷ்ய சுவாமி வந்துட்டாருன்னா குரு சுவாமி ஒதுங்கிடணும் கூடவே இருந்துட்டு இருந்தாருன்னு வச்சு அப்புறம் வேறு என்ன இல்லாமல் தோணும் சுற்றி இருக்கிறவன் ஊதுவான் இந்த கூனி வந்து இருக்காலை கை கை அது மாதிரி அவள் மெட்டீரியல் அங்கே தான் பார்ப்போம் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியாக ஒரு வழி போயிடுவோம் நம்மளை வந்து நம்ம க்ளாஸ் முடிச்சுட்டு போனோடனே லௌகிக்கந்தான் க்ளாஸ் இருந்தால் க்ளாஸை எடுக்க விடாமல் பண்ணிவிட்டா சாஸ்திரம் படித்தால் தானே உங்களுக்கு ஞானம் இருக்கும் உங்களை சாஸ்திரமே படிக்க விட மாட்டேன்னு விட்டா சும்மா சொல்கிறேன் ஒரு வார்த்தை இப்படிலாம் ஆகிடுறது இன்ஸ்டிடியூஷன்ஸே கஷ்டப்படுறது பணமாக பணத்தினாலே இன்ஸ்டிடியூஷனுக்கு நன்மையாக தீமையான்னா அதை உபயோகப்படுத்துகிற முறையை பொறுத்து தான் இருக்கு ஆனால் என்றைக்கும் ஆபத்து தான் ஜாக்கிரதையாக இல்லைன்னு ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் போச்சு நாஸ்தி தத்த சுக லேசியம் புத்திராதபி தன பாஜாம் பீதி குழந்தைகிட்டிருந்து கூட பயமாக இருக்கான் அப்படிலாம் எங்காத்தில் இல்லை அப்படின்னா சர்வத்ரைஷா வீதா நீ இப்படிலாம் சொல்லாதே அவன் கல்யாணம் பண்ணிப்பார் கல்யாணம் அவளும் நல்லது அவளும் நல்லது அவள் அப்பா அம்மா அவள் அக்கா தங்க யாரோ ஒருத்தர் போருமே சங்கராச்சாரியார் காலத்திலே சொல்லணும்னா இப்போ கேட்கணுமா ஆதிசங்கரர் காலத்திலே இப்படி சொல்லணும்னா இந்த காலத்தில் இதை பற்றி கேட்கணுமா என்ன இதுக்காக நான் பயமுறுத்தலை புரிஞ்சுக்கணும் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு என்னவோ போட்டுருதான் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் என்ன அதில் நீ ஸ்மைல் பண்ணுறது ஆர்ட் ஆஃப் லைஃப்னுட்டான் லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் ஆனா, அதுக்கு நடுவில் நீ வந்து சந்தோஷமா சந்தோஷமாக பாரு அது ஆர்ட் ஆஃப் லைஃப் கரெக்ட் சரி நம்ம சப்ஜெக்ட் வருவோம் இப்போ இன்னும் விட்டு ரொம்ப ஒன்றும் போகலை புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் அதாவது இந்த ஜீவன் வந்து உயிரை வந்து படைக்கவே இல்லை ஆனால் ஏன் வந்து எது எதுக்கு கேட்டேன்னா பகவான் எனதுக்கு அனாவசியமாக நம்மளை படைக்கணும் இந்த உயிர்களை இறைவன் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் தான் இப்படி போனேன் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி உயிர்களை இறைவன் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் உயிர்களை படைப்பதற்கு இறைவனுக்கு என்ன காரணம் இல்லை அவருக்கு பொழுதுபோக்குன்னா நான் தான் கிடச்சேனா என்னை படைப்பானே எனக்கு சனி திசையை கொடுப்பானே என்னை வந்து குச்சனூருக்கும் திருநள்ளாருக்கும் அலைய வைப்பானே தேவையாவது அவருக்கு கோவரமாக அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க வைத்து பாருங்கோ என்ன உங்களுக்கு பகவத்கீதையா திருக்குறளாக எதாவது ஞாபகம் இருக்கா அதை சொன்ன உடனே நான் இத்தனையும் படித்து விட்டுருக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறது அது சொன்ன உடனே பாருங்களே? அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க வைத்து ஆடடா ஆடு என்று ஆட்டி வைத்து பார்த்துருப்பேன் அவனுக்கு பகவானை பண்ணால் என்ன நீங்கள் பண்ணில்ல பழிக்கு பழி ஆச்சரியா தெரியும் இப்போ அது அது ஒரு பிரச்சாரம் கண்ணதாசனாக வாலியா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாக அதெல்லாம் வேறு விஷயம் நமக்கு பா விஷயம் சப்ஜெக்ட் சரி விட்டுருவோம் ஆக நரானாம் ஜீவானாம் அயனத்வாத் உயிர்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா பிரளய இதுவா நாராயணா பிரகர்ஷேன லீயத்தை எத் பிரயந்தி அபிசம்விசந்தி இந்த ஜீவனில் இப்போ நம்ம தூங்குகிறோம் வச்சுங்கோ தூங்குற போது கிளாஸில் தூங்குறத பற்றி இப்போ சொல்லலை அப்புறம் தூங்கலாம் அப்போ நம்ம தூங்குற போது உடலும் உடலும் ஒடுங்கிறது உடலோடு எனக்கு சம்பந்தம் இருக்கிறது தெரியல உள்ளமும் ஒடுங்குகிறது அப்புறம் என்ன இருதுன்னா நானும் ஒடுங்கிட்டேன் அந்த ஐங்கிறது ஐ தாட்டு இருக்கே அந்த ஐ தாட்டுக்குள்ள சப்ஜெக்ட் இருக்குது ஆனால் ஐ தாட்டு இல்லை அந்த ஜீவன் ஒடுங்குறானான் இங்கே வந்து முதல்ல என்ன சொன்னார் காரியம் ஒடுங்கிறது சொன்னார் ஜீவன் ஒடுங்குறான்னார் ஏன்னா ஜீவன் வந்து ஈஸ்வரனுடைய காரியம் இல்லை ஜீவாத்மா கடவுளுடைய காரியம் இல்லை ஆகாஷாதி பஞ்சபூதங்களெல்லாம் காரியம் ஆனால் ஜீவன் வந்து காரியம் கிடையாது ஜீவன் யாரிடம் ஒடுங்குகிறானோ அப்படிங்கிறார் நாரா நாராணாம் ஜீவானாம் நாராணாம் ஜீவானாம் நாராங்கிற சப்தத்துக்கு ஜீவன் சொல்கிறார் ஜீவானாம் அயனத்துவாத் அயனத்வாத்னா என்ன அர்த்தம் ஆதாரமாக இருக்கார் ஜீவனுக்கும் ஆதாரம் சைத்தன்யம்தான் அத்வைத சித்தாந்தப்படி பிம்பச்சைத்தியம் இல்லைன்னா பிரதிபிம்ப சைதன்யம் இல்லை வியாபக சைத்தன்யம் இல்லைன்னா அவச்சின்ன சைத்தன்யம் இல்லை அவச்சிண்ண சைத்தன்யத்தையும் வியாபக சைத்தன்யத்தையும் அனவச்சின்ன சைத்தன்யத்தையும் வேதாந்தம் தெரிஞ்சால் தான் புரியுது அனவச்சின்ன சைத்தன்யத்தையும் அவச்சின்ன சைத்தன்யத்தையும் பிரிக்க முடியாது அதாவது அன்லிமிட்டெட் ஸ்பேஸையும் லிமிட்டட் ஸ்பேஸையும் பிரிக்க முடியுமா அப்படி சொன்னால் தான் புரியுறது இதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் என்னது லிமிடட் ஸ்பேஸாக அன்லிமிட்டெட் ஸ்பேஸாக சொல்கிறோம் நம்ம ஸ்பேஸுக்கு லிமிடேஷன் உண்டோ இல்லை ஆனால் நம்ம விவகாரம் என்ன பண்ணோம் லிமிட்டெட் அந்த இந்த ஹாலில் லிமிட்டட் ஸ்பேஸ் தான் அப்படிங்கிறோம் ஆனால் அன்லிமிட்டட் ஸ்பேஸில் லிமிடெட் ஸ்பேஸு லிமிடட் ஸ்பேஸையும் அன்லிமிட்டெட் ஸ்பேஸையும் பிரிக்க முடியாது ஆகையினால ஜீவனையும் ஈஸ்வரனையும் பிரிக்க முடியாது உயிரையும் உயிருக்கு உயிரான இறைவனையும் ஒருபொழுதும் பிரிக்க முடியாது இன்னொரு பாஷையில் சொன்னால் உயிரையும் உணர்வையும் பிரிக்க முடியாது அடிக்கடி வகுப்பில் நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்குலாம் ஞாபகப்படுத்துனேன் ஒரு சூத்திர மாதிரி தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கின்றன அழிக்கின்றது ஏன்னா உணர்வேன்னு சொல்லியிருக்கும் தூய உணர்வே ப்யூர் கான்ஷியஸ்னஸ் எலோன் என்னருதுன்னா GOD சோல் எல்லாம் இந்த வேர்டெல்லாம் சரி வராது என்ன பண்ணுறது காடு சோல் மைண்டு அப்புறம் பாடி அப்புறம் வேர்ல்டு அதில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் மாயா இதை நீங்கள் மகாமாயன்னு சொன்னாலும் சரி அல்பமாயன்னு சொன்னாலும் சரி மெச்சூரிட்டியை பொறுத்து மகாமாயையில் மாட்டின்னு நோய்கிறீங்கன்னா இதெல்லாம் அல்பமாய இந்த விவகாரம் எல்லாம் தூக்கி போடலாம் நம்ம பக்குவத்தை பொறுத்து ஆக இதுக்கு என்னென்ன நாரானாம் ஜீவானாம் அயனத்வாத் பிரலயஹா இதுவா நாராயணா அதனால தான் கோயிலுக்கு பேர் ஆலயான்னு பேர் ஆனால் அர்த்தம் ஜீவர்கள்னு அர்த்தம் லயஹான்னா ஒடுங்குறதுன்னு அர்த்தம் உயிர்கள் ஒடுங்குமிடம் ஆலயம் ஆலயம் ஆ சமந்தாத் லீயத்தே ஈஸ்வரே அதனால் கோயிலுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுறோம் கண்ணை மூடி கையை கூப்பி கண்ணால் முதல்ல பார்க்கணும் அதை விட்டு விட்டு கண்ணை மூடிடு கூடாது அப்புறம் இந்த பக்கம் போங்கன்னு விடுவோம் அங்கே போன உடனே அங்கே விளக்கெல்லாம் நிறைய போட்டிருக்கு அங்கே வந்து அம்பாளுக்கு நல்ல மாலைகள்லாம் போட்டு அழகாக அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கு எல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் கண்ணால் கண் குளிரை பார்த்துட்டு பாதாதி கேசம் கேசாதி பாதம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தரிசனம் பண்ணி அந்த ரூபத்தை மனசுக்குள்ளே உள் வாங்கிக்கணும் உள் மூடணும் அப்போ என்ன நம்ம அதில் அந்த இந்த இந்த இந்த இந்திரியங்களும் ஒடுங்கிறது அந்த ரூபத்தில் இந்திரியங்களும் ரூபத்தில் ஒடுங்கிறது காது மந்திரத்தில் ஒடுங்கிறது அப்புறம் மனசு எதில் ஒடுங்கிறதுன்னு அப்படியே இந்த உயிரானது இறைவனிடம் ஒடுங்குகிறது உயிர்களெல்லாம் இறைவனிடம் ஒடுங்க வேண்டும் என்ன தான் வாழ்க்கையில் நீங்கள் சரி இப்போ நம்ம நினச்சதெல்லாம் கிடச்சிடுத்துன்னு வச்சுங்களேன் நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் என்ன ஒரு வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காரியம் நடந்துவிடுத்துனா அப்பாடா நடந்துடுத்து கொஞ்சம் நேரம் சரி நீ அடுத்தது என்ன பண்ணுறது பேசாமல் அப்படியே இருக்கலாமா இல்லையோ முடியாது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிச்சு நான் நினச்சேன் ரூபாய் வரணும்னு நினச்சேன் வந்துவிடுத்து நீ வந்த ரூபாய் என்ன பண்ணுறது இந்த பீப்புளெல்லாம் வரணும்னு நினச்சேன் வந்துவிட்டா சரி என்ன பண்ணுறது தினம் வே ஒழுங்காக இருக்கணும் சும்மா இருக்க முடியுமா என்ன ஆகா நம்ம என்ன பண்ணுறோம்னா காலையில் எழுந்து காரியமெல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் ஒடுங்கிடறோம் அதனால் என்னென்னா உயிர்கள் ஒடுங்குமிடம் நாராயணன் உயிர்கள் ஒடுங்குமிடம் நாராயணன் நாராயணனிடத்தில்தான் உயிர்கள் ஒடுங்குகின்றன நாராயணாம் ஜீவானாம் அயனத்வாத் இந்த அயனங்கிற சப்தத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கன தெரியாது அயனம் அயனம்ங்கிற சப்தத்துக்கு பாதைன்னு ஒரு அர்த்தம் குறிக்கோள்னு அர்த்தம் ரூட்டுக்கும் அயனம்தான் பேர் டெஸ்டினேஷனுக்கும் அயனம்தான் பேர் இது சம்ஸ்கிருத பாஷை அப்படி இருக்குது உத்தர அயனம் தக்ஷிண அயனம் அதே மாதிரி நா அயனம் அயனம்னா டெஸ்டினேஷன் இந்த இடத்துல அடைய வேண்டிய இடம் எதுன்னா எல்லாம் கடைசியில் இறைவனிட்ட தான் போய் சேரணும் இறைவனிட்ட போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்ணுற இப்போவே இறைவனிட்ட சேர்ந்துவிடன்னா இல்லை அதுக்கு ஒரு வயசு இருக்குது போஸ்ட்போன் பண்ணு இறைவனால் என்ன அர்த்தம் நினச்சிட்டு தெரியல இறைவன்கிறதுக்கு நான் அடிக்கடி அர்த்தம் சொல்கிறேன் ஆனந்தந்தான் இறைவன் இறைவன் வேறு இன்பம் வேறு கிடையாது இவன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணா தான் எனக்கு நிம்மதினு நினைக்கிறான் இதெல்லாம் கண்டிஷன் சொல்கிறோம் இல்லையா எனக்கு பணம் இருந்தால் தான் நிம்மதி கிடைக்கும் குடும்பம் இருந்தால் தான் நிம்மதி கிடைக்கும் பூஜை பண்ணினாத்தான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை எல்லாமே கண்டிஷன் ஈவன் படிக்கிறது கூட கண்டிஷன் தான் எனக்கு விஷ்ணு சாஸ்திரம் பாஷ்யம் ப படித்தால் தான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா மற்ற இது அதெலாம் வேறு விஷயம் இந்த இது நல்லது ஏன்னால் இதுலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கு டிஸ்டபன்ஸு விஷ்ணு சாஸ்திரம் படிக்கிற போது யார் யார் இடைஞ்சல் பண்ணும் பணம் சம்பாதிக்கணும் எதாவது பண்ண வேண்டியிருக்கும் அதில் எல்லாமே இருக்கும் நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும் நமக்கு தெரிஞ்சு நல்லதெல்லாம் இருக்கும் வெளியில் அதுக்கு பின்னாலே இன்னும் இருக்கும் இங்கே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பிளா டேபிள் பிரமாதமாக இருக்குது அது மேலே துணியை விரிக்கிறான் பூவை வைக்கிறான் இப்படி இப்படி அலங்காரம் பண்ணுறான் கொஞ்சம் ஏதோ ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறான் நான் போனதில்லை ஏதோ ஒரு தடம் போனுது எங்கேயோ போனது அது வந்து எங்கேயோ அப்போ தான் வந்து ஆச்சரியமாக இருந்தது சும்மா நானும் எனக்கு இதை சொன்னால் நான் கற்பனை நிறைய பண்ணிவிடுவேன் பகவான் அதை கொடுத்துருக்கார் இது ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் சும்மா நானாக விட்டது வச்சோம்ங்களேன் என்னத்தையோ பண்ணுறான் இத்தனையும் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியிலெல்லாம் வச்சு பிரமாமம் வச்சுருக்கான் அங்கே உள்ளே போய் பார்த்தா தெரியும் என்னெல்லாம் இருக்குன்னு நாலு கரப்போடின்ட்டுருக்கோம் சொல் அப்படி இருக்காது அப்படிலாம் அதுக்கெல்லாம் மா மக்மார்க்கு என்னத்தையோ வாங்கி வச்சுருப்பா சொல்கிறேன் பொதுவாக நம்ம எல்லாம் வெளியில் இருக்கிறதே பார்த்துட்டு இருக்கோம் ஆளை பார்த்து மயங்காதலா ஊதுகாமாலே நான் அது மாதிரி கண்டிஷனுங்கிறதுக்காக எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம கண்டிஷன்லாம் போடுறோம் ஆனால் உண்மையிலேயே ஆனந்தத்துக்கு ஒரு கண்டிஷனும் இல்லை விட்டால் போகிறோம் எல்லாத்தையும் விட்டால் போகிறோம் சங்கராச்சாரியர் வந்து பிரம்மசூத்திர ரொம்ப அழகாக அவுதாசீன்யம் இந்த உதாசீனத்தை வந்து அவ்வளோ அழகாக வரணுன்னு பண்ணுறாரு ஆனால் அதுக்கு பக்குவம் ஏன்னா இந்த மனசில் இந்த ஆசை இருக்கே இந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷன் டிசையர் இதை ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சு அது வந் அதை வந்து அது அது அடங்கணுமே இந்த எதிர்பார்ப்பும் ஆசையும் அடங்கி எடுத்துன்னு சொன்ன மனசில் அதை அடங்கிறதுக்கு தான் அறிவு இதெல்லாம் வேண்டியிருக்கு இந்த இது விஷயங்கள் எது சொல்கிறேன் அதை கொடுத்தா தான் நிம்மதிங்கிறான் ஆனால் அதுக்கப்புறமும் நிம்மதி இல்லையே எத்தனையோ பேரை பார்க்குறேன் நான் காலம்புரை நடக்கிறேன் இந்த பெசன் நகரில் நடக்கிறப்போ பார்த்தா எத்தனை பேர் பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டுருக்கா அதுலேயும் சிரிச்சின்னு தான் இருக்கா சந்தோஷமாக தான் இருக்கா அந்த டாய்லெட் அங்கே இருக்குது டாய்லெட் காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஏற்றாப்பில் அவள் பாவம் அந்த இதில் ஒரு இஷ்யாக படுத்துன்ட்ருக்கா ஒரு இஷ்யாக படுத்துன்ட்ருக்கா அவளுக்குள்ள சந்தோஷமாக குழந்தைகள்லாம் விளையாடுறது சிரிச்சின்ட்டுருக்கா எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் பெரிய ஆற்றுக்கு போகிறோம் அங்கே எல்லாம் உண்மனு இருக்குது ஒன்றுன்னு இப்படி பார்த்துட்டுருக்கு என்ன காரணம் தெரியல அங்க பிளாட்ஃபாரத்தில் என்ன நமக்கு இதெல்லாம் போட்டு இத்தனையும் போட்டு ஒரு கொசு வந்தால் என்னவோ பண்ணுறது அவன் கொசுக்குள்ளே தான் இருக்கான் பாருங்க எல்லாம் மெச்சூரிட்டி கண்டிஷன் தான் நம்ம கண்டிஷன் பண்ணிக்கிறோம் அது இருக்கட்டும் இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் நாராயணாம் ஜீவானாம் அயனத்வாத்து பிரலயா எத் பிரயந்தி அபிசம் விசந்தி ஒடுங்கிறத பற்றி சொல்கிறார் ஏன்னா இந்த காண்டெக்ட்டில் என்ன பண்ணுறாருனா இந்த இதில் உபநிஷத்தில் இருக்குது இன்னொன்று சத் சம்பத்தின்னு சாந்தோகி உபனிஷத்தில் சொல்லியிருக்கு எல்லாருமே உயிர்கள் எல்லாம் இறைவனிடத்தில் உறங்கும் போது ஒடுங்குகின்றன ஆனந்தமே வடிவான இறைவனிடத்தில் ஒடுங்குகின்றன அதனால்தான் லௌகிகத்துலேயும் உலகத்தில் கூட ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன் நம்ம நம்ம நினச்ச பார்ட்டி ஜெயிச்சு கொடுத்து அப்படின்னு அப்பாடா அப்படின் அப்பவும் ஒடுங்கிறது எதுக்கு கண்ணை மூடுற கண்ணை திறக்க வேண்டியது சந்தோஷம் வர்றவது ஆனந்தம் வர்றவது இறைவா அப்படிங்கிற ஒடுங்கிறது அதுதான் நாராயணன் அப்படி சொல்லியிருக்க பார்ப்போம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் नमामि அனைைத்தமாருஷோத்தமோஸ்தய पुरुषाय சகசிரபாட்சிருபாஹ்நே புருஷா சகசிரோட்டியாரிணே நம கோவிந்தநீனாஜி